நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அளமீலும் அது மட்டும் இல்லாம நன்னாரி சார்பத்தை ஒரு கரண்டி எடுத்து சர்க்கரை தண்ணீருடன் கலந்து இரவு தூங்குமன் தினம் அதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த யூர்பெக்ஷன் வெகு எளிதன் குணமாகும் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்